இவர் ஆங்கிலம் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ பத்தி கிணல் பண்ணிட்டு வந்தான் ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தாண்டன இவர் ஏதோ வேணும்னு ஒரு ஆங்கிலத்தில் பேசினாரா அந்த ரெண்டு ஆங்கிலமும் முட்டாளை சந்திப்பது முதல் முறை அல்ல முட்டாளை சந்திப்பது முதல் முறை என்று அப்படின்னு ரொம்ப அது மாதிரி இவர் பித்தனும் மறைய சொன்ன ஒன்னு இது மாதிரி சொன்னது நான் ஐயா முதல் முறை இல்ல காட்சி இருக்குது இதுல போய அப்படின்னு ஆமா இவருக்கு இவருக்கு அது என்ன தெரியாத அதனால மற்ற சட்டம் பேச பிரயோஜனம் இல்ல உம் இந்த எடுத்துட்டு வாயும் கூட நீ அடிமை அப்படின்னு இந்த வரி ரொம்ப அருமையான வரி காரணம் இல்ல இப்ப இருக்கிற திருப்பனந்தாள் காசிதா சுவாமிகளுக்கு முன்னே சுவாமிகள் இந்த வரி அடிக்கடி சொல்லும் வானலாவே தவிர செய்களை ஒண்ணும் இல்லாம இருக்கிறாங்கல்ல பல பேர் அதனால என்ன வித்தகம் பேச பணி செய்ய வேண்டும் என்றார் அதை மறந்துடுறாங்க நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லும் வானலாவ பேசிட்டு கடைசியில் செய்களை ஒண்ணுமில்லாம போறதுக்கு எனக்கு அது சொல்லுது வித்தகம் அப்படி கையெழுத்து வைக்கணும் வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றார் எந்த பெரியாங்க எங்கே வித்தகமாதான் இருக்கு யாரும் பணி செய்வார் இல்லை அடிக்கடி அது மாதிரி வெறும் வாயினால பேசி பிரிப்பா பணி செய்ய வேண்டும் என்றார் சரி இப்படி வந்த இவருக்கு என்னாரு இப்ப அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணாரு இது வரைக்கும் ஒளி இப்பொழுது ஒளி அந்த அந்த வயதை வந்தவரை அப்படியே மீண்டும் எடுத்து கேட்கல காட்டினார் எப்படி இதுதான் கண்டதோர் வடிவும் வயது முதிர்ந்த வடிவம் பார்த்தா பரம சாதுவா இருக்க அந்த வடிவத்தை பார்த்தோம்னு சொன்னாடா அவரை தூக்கி தள்ளி வச்சுக்கலாம்னு தோணுது கொண்டதோர் பித்தவாத்தை கோப மும்முடனேயாக்கும் மனுஷன் பேசுறத பார்த்தோம்னா கொடுத்துடலான்னு தோணுது வடிவை பார்த்தா அப்படியே தூக்கி தள்ளி வச்சுக்கலாம்னு தோணுது பேசுறத பார்த்தா எனக்கு அடிமை போக்குவரத்து பார்த்துன்னா ரொம்ப கடினமா இருக்குது என்ன பண்றது என்று சொல்லி இப்ப ஒளி இதுவரைக்கும் ஒளி இப்போது ஒளி அல்லவா எனவே உண்டோர் ஆள் ஓலை என்னும் அதன் உண்மை அறிவேன் என்று தொண்டானார் ஓலை காட்டு என்ற என துணைவனாரை என்னமோ ஆவணம் இருக்கு நீரே அது எங்க காட்டும் பார்ப்போம் என்ன பண்ணுவாரா ஆவணத்தை எனது என்ன ரொம்ப அருமையான நம்ம இது அது ஓலை காட்டு என்று நம்பி உரைக்கணி ஓலை காணப்பாலையோ இல்லையா உனக்கு உரிமை இல்ல இந்த ஓலையின்படி பணி செய்ய உரிமைய தவிர ஓலையை பார்ப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது என்ன உரிமை இருக்குது நான் சொல்ற பணியை செய்யத்தான் உனக்கு உரிமை இருக்குது என்று சொன்னார் ரொம்ப கோபம்னா சொன்னாராம் பார்த்தார் இவர் ஓட அவர் ஓட பூவன தவறை உற்றார் அவரலால் புறங்கள் செத்த ஏவனச் சிலையினார யாரோட எட்டவல்ல நெருங்கினர் அவர் ஓட இவர் ஓட நெருங்கிட்டாரு என்னப்பா நீடிகிட்டு பேசுற ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து எட்ட முடிஞ்சது ஏனையோ தொடர்ந்தா மட்டும் எட்ட முடியாது தொடர்ந்தாராம் தொடர்ந்து கதை தெரியும் நமக்கு என்ன செய்தா அந்த ஓலையை வாங்கினார் வாங்கி முறையனு நெறின்று பிணங்குகின்ற பெருமுறை முடிவறிப்பும் என்றார் மற்றவங்க சேர்ந்துட்டாங்க இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒண்ணும் பாத்தது இல்லையா சாமி ஒரு அந்த அந்த அடிமையு பார்த்தது இல்லையே இப்படி என்ன கேட்ட உடனே அருமையா அதான் கேட்டேன் நீங்க அங்க இருக்கவங்களுக்கே ஒரு சூடா தான் பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு மூணாவது வீடு ஆமா ஆமா அவங்க தான் வருவது ஆனாலும் நீங்க நம்மளால போட்டுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பிட வச்சிருவோம் இந்த கோபத்தை தனிச்சிருவாங்கறதுக்கு என்ன பண்ணு ஐயா நீங்க இருக்கீங்க இங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாம இருப்பும் சேகதன்று ரொம்ப தூரம் இல்ல எல்லாம் நேபாளம் மேபாலம் கிடையாது இந்த திருவண்ணூர் அது இருக்க நீங்க செய்யவே இல்லைன்னு உயர்நிலையாகவே ஆக்கிட்ட இந்த இடத்துல எங்களுடைய ரொம்ப தூரமும் இல்ல இந்த திருவண்ணூர் அது கிடக்கட்டும் இவரையே கழிச்சா நீங்க பேசிக்கலாங்க குத்தலம் ஜாரிக்கு கொண்டு போய் சாப்பிட வச்சிருக்கீங்கள சரியான ஆள் இல்ல படையமன்ற ஆள் இல்ல இன்னைக்கு நேத்தா உச்ச நீதிமன்றத்துக்கு எப்பயில போய்ப்போம் மாமனாக வந்து வள குறைத்தது இது பண்ணிட்டு என்னென்ன பண்ணிடுது தங்கத்தார் கலகம் தீர்த்தது கண்ணை காட்டி சொன்னோட ஆமா இது பட்டிமண்டதில் படாபார்டு பக்கெட் வாலி எல்லாம் பக்கெட் வாலி குற்றவாளி எல்லாம் அல்லவா அதுல என்ன ஒரே ஒரு கருத்து தெரியுமா அது புரியா புரியாம பேசுறது அவன் புலவர் தான் ஒத்துக்கிறேன் இவர் கண்ணு காட்டுனது ஏன் கண்ணை காட்டிவிட்டார் அப்படின்னா தெரியும் என்ன படம் மறைவான கண்ணப்பட்டது ஒரு தத்தட்டை வைக்க வேண்டியதுதான் ஆமா பாட்டியா பையன் சொல்லிட்டே வராது பா பைய கேக்கட்ட வேண்டிதான் நீ மூணாவது வருஷம் தட்டப்படாது நண்பராரும் தட்டப்படாது பாத்தியாரு யாரு வந்தவர் பெருமாள் இந்த உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் அப்படித்தான் வந்து தலையில வந்து இயற்கையா மனம் இல்லைன்னு சொன்ன உனக்கு என்ன தெரியும் நீ மதுரையில் இருக்கிறதால என்ன சுவாமி தமிழ்நாட்டுல அப்படி இல்லைன்னு தெரியுதுன்னு சொல்லத்தானே வேணும் ஓமோம் எதுவே அகந்த இன்னொலத்திலும் ஓம் அதுவும் தரம் போனாசா இருக்க ஒத்துணும்னக்கே தப்புதான் போனாமி சொல்லணும் அரைஞ்சி ரொம்ப அருமையானது செஞ்சதுதான் எங்களை கூப்பிடுவோம் கூப்பிட மாட்டேன் நாங்க போக மாட்டோம் லட்சம் கொடுத்தாலும் லட்சம்ல கோடி கொடுத்தாலும் வேணாம் பாப்பா எடுத்துட்டு போ என்ன பாவம் இதெல்லாம் இறைவன் குற்றவாளி தூக்கிட்டு என்ன குரல் ஒரு குரல் அருமையான குரல் தள்ளாத மேற்கொண்டோடு கசட அல்லதும் ஐயம் தரும் இந்த படிக்காத படிக்க சொன்னா படிச்சதும் மற்றவங்க தந்தை தூங்கிருப்பான் நமக்கு தெரிஞ்சது பாண்டி நாட்டுல அப்படி இல்ல சாமி ஆனி தமிழகத்தில் கூட அந்த மாதிரி யாரும் இயற்கை தூந்தல் வைக்கிறோம் தேவலோமெல்லாம் தெரியுங்களா அடங்கி இருக்கணும் அதுதான் புலமை அதான் புலமை அதுக்கு மேல ஞான பூங்கோதிகள் கேட்ட உடனே ஐந்து பேரை உன் கண்காணிய கொள்ள காலைல விழுந்திருக்கூங்கோதி அதான் அறிவ திருவள்ளூர்ல கேட்கணும் ஏய் படிச்சதை படிச்சேன்னு சொல்ற படிக்காத படிக்க சொல்றேன் படிக்காத படிக்க சொன்ன படிச்சது சந்தேகத்துக்கு தந்துரும் யாருக்கு மற்றவங்களுக்கு சந்தேகம் எதையா பேச தெரியுமா நீங்க இதே கதைதான் போட நீக்கமே அதான் திருவள்ளுவர் சொன்னது மேற்கொண்டோடு படிக்காத படிக்க நீ உண்மையா படிச்சிருக்கிறது அது மாதிரி தேவலோகத்திலிருந்து கேட்ட உடனே சுவாமியும் மன்னிக்கணும் எனக்கு அவ்வளவுதான் தெரியுமாருந்த சினிமா பாட்டுல கூட அப்படி செய்யல ஒரு அருமையா செஞ்சிருக்காங்க நான் அதை சொல்றது நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியைத்தான் அடைகின்றன வம்பு இல்ல வம்பு இல்ல உலகத்திலேயே தான் சொல்ல பாரு அது அருமையான வயது நான் பார்த்தது அவரோட ஆளவுட அவருக்கு அவ்வளவுதான் தெரியும் விட்டுற அழி என்பேன்னு அடி நல்ல பாட்டு நான் பார்த்ததிலே என்னுடைய அனுபவத்திலே ஒருத்தி தான் அது விடப்பா அது மாதிரி சுவாமி எனக்கு செஞ்ச வரைக்கும் பாண்டி நாட்டுல தமிழகத்துல அப்படி ஒன்னும் இயற்கையா கூந்தலுக்கு மனம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க டெவலோத்திலயோ அதெல்லாம் அடியேன்னு கண்டதல்ல இறங்கி இருக்கணும் இறங்கி இருக்கணும் கீதை கீத போட்டும் போய் போலவா இப்ப என்ன பண்ணி சொல்லிக்கிறது ஆஹ் ஓலைக்காட்டு கிழிச்சு விட்டேன் கிளிக்க நான் பக்கமே மாறி போய்க்கிங்க ஆஹ் அங்க ஒன்னும் சரிம செய்தி இந்த பத்திரத்தை கிழிச்சானோ அப்பவே அடிமைங்க இப்ப ஏன் சொல்லப்படாது என்றும் எப்ப வாங்கிறோமோ அங்கேயே தகராறு சுவாமி நிரப்பீனம் அடிமை என்றா அதே கிணிச்சதுனாலயே என்ன தெரியுதுன்னாரு இவன் தான் அடிமைங்கிறத ஒத்துக்கிட்டு தின்னாரு பாருங்களேன் எப்பவே பாருங்களேன் என்னன்னா பண்ணிருக்காங்க இவை சீதை சபை குடிப்பா கூடை மாறிக்கி பழைய மன்றாடி போலும் இவன் அங்கிருக்காலும் பல இடங்களில் வந்து வழக்கு பண்ணி இருப்பானு சரியான ஆளுநர் ஆம் இன்னொரு பொருள் பழைய மன்றாடி போலும் நல்லிருளில் நத்தம் நாதனி என்னுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டது ஆதியாய் நடுவும் பாட்டு தேதியான போற்றி போட்டி ோகமாக திருச்சிள்ளை பொறுப்புடன் அடைஞ்சுகின்ற பூங்கலில் போர்த்தி போர்த்தி அது பழைய மன்ற ஆடி போடும் என்று சொன்னார் பார்த்தாங்க திருவண்ணூர் காரங்களுக்கு திருநூலூர் காரங்களுக்கு ஒன்னும் சரியாவில் இது இந்த சடங்கு புத்தூர் காரங்களுக்கு ஒன்னும் சரியாவல்ல மனம் வந்த புத்தூர் பெண்ணூட்டுக்காரங்களுக்கு இது இந்த மாதிரி ரொம்ப சிக்கலா இருக்குது நீங்க திருவண்ணூர் அப்படியே திருவண்ணூர்லயே இந்த வழக்கை செய்திடலாமின் சரிப்போ பிழைநெறி வழக்கை அருமையான சொல்லு சீக்கிய செஞ்சிருக்காரு பிழைநெறி வழக்கு தவறான முறையில் கொண்டு வந்த வழக்குன்னு ஒரு பொருள் இன்னொன்று இந்த ஆன்மா தவறு செய்துட்டு இருக்கு கேட்டுக்கிட்டு இங்க வந்து என்ன தெரியுமா அடியோ அல்லேன்னு சொல்லிட்டு இருக்கு இப்படி இந்த ஆன்மா தவறு செய்கின்ற வழக்கை நீக்கிக் கொள்வது பீழை நேரி வழக்கை இவர் சொன்ன பிழைநெறி இல்ல சுந்தரம் செய்வது பழைநேரி வழக்கு இப்படி எல்லாம் இருக்கு நேராக இதோ இப்பொழுது திருவண்ணூர் திருவள்ளுவர் சென்றார்கள் திருவெல்லூர் சென்ற உடனே சொன்ன இல்லீங்களா அப்படிதான் சொன்னார் நான் உங்களை எப்படியே காலம் சொன்ன கல்யாணத்தை மாத்தி வைக்கணும் கஜரவன் தோன்றினான் அதன் பிறகு இந்த கல்யாணம் தொடங்கி இருக்கு வளர்ந்துருக்கு ஆச்சு என்ன அப்படின்னா பத்து மணி பன்னெண்டு மணி சொல்ல முடியாது இல்லீங்களா ஒரு காலையில ஏழுல இருந்து எட்டரைக்குள்ள கல்யாணமா இருக்கணும் அல்லது ஆறுல இருந்து ஏழு ரூபாய் கூட சொல்லலாம் ஆறுல இருந்து ஏழு ரூபாய் கூட இருக்கலாம் கல்யாணம் இது திருமணம் ஆக வேண்டிய நேரம் எந்த நேரமா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஏழு ஏழு பத்தா இருக்கலாம் ஏழு பத்தா இருக்கலாம் ஆனா இது மாதிரிதான் வந்துட்டு இவங்களுக்குள்ள பேச்சு போச்சுப்பா பேச்சு திருமண நேரம் தாண்டி போச்சு ஏழை ஏழு நாப்பதுக்கு மேல ஆகி போட்டுக்கு போலாம்னா திருவள்ளூர் போறப்படுது எல்லாம் இப்ப பாவம் அந்த பொண்ணும் பா மனப்பணவர பொண்ணு என்ன பண்ணும் ரொம்ப சங்கடமான நிலம் இப்படி ஒரு மணப்பெண் கடினப்பட்டது வேற எங்கேயுமே இருக்காது ஒருத்தி எண்ணும் ஒருத்தி காண்க ஒருவன் எண்ணும் ஒருவன் காணுங்கிற மாதிரி ஒருத்தி சொல்லாம் வண்டி வச்சிருந்தா கூட மணிக்கு நாலு மாடு நடக்கும் நடக்கலாம் இவர் வந்து அதுவே விஷயம் ஆற்றல இயல்பா நம்ம போறோம் அந்த பழைய கால மணிதான் நடை மணிக்கு நாலு மைல் நடக்கலாம் ஒரு மாடல் நடக்கும் போது நடக்கலாம் மாட்டு வண்டி எல்லாம் நடையும் போயிட்டு எனவே ஏழை முக்கால் ஏழை முக்கால் கூட ஒன்பதே தான் வந்துருக்கணும் வந்துருந்தா இப்ப பெண்ணூர்ல உடனே ஊராட்சி மன்றம் போய் கொடுத்த உடனே அப்படி இருக்கணுமா ஊராட்சி மன்றம் சொல்றாங்க சொல்றாங்க பார்ப்போம் பொன்னே பத்து மணிக்கெல்லாம் கூட்டிட்டாங்க ஆஹா ஒரு புதிய ஒரு முறை ஒரு மாப்பிள்ளைய அடிமைங்கிறார் மாப்பிள்ளை அப்படி இல்லைங்கிறார் கல்யாணம் பண்ணலயா அடாரும் படிதா பட்டு இருபது இந்த வழக்கெல்லாம் விசாரிக்கிறாங்க என்ன என்னையா நீ சொன்னீர் சொன்னார் நீ என்னப்பா சொல்ற சுவாமி நான் ஒரு அந்த ஒரு அந்தனர் அது பழைய கதை அப்படியே சொன்னார் சரி இது இவர் என்ன சொல்றாரு இல்லங்க உங்க தாத்தா கூட்டு சொல்றேன் அதோட எல்லாம் கிழிச்சு விட்டாருங்க சரி கிழிச்சுட்டா என்னையா பண்றது எங்களுக்கு வேண்டியது இப்ப பத்திரம்தான் என்னாரு அது இவங்க கிழிச்சது படிவோ இல்லைங்க நான் அதெல்லாம் மூளை ஓலை வச்சிருக்கேன்னு எக்கலையில எடுத்து வச்சது வச்ச உடனே சபையவர் பார்த்தார்கள் பார்த்து விட்டு இந்த எழுத்து ஏற்கனவே இவங்க தாத்தா சொல்றாங்கல்ல தாத்தா இதோட ஒத்து இருக்கான்னு பார்த்தது செசுமின் வாங்கி வச்சிருக்காங்க ஊராட்சி மண்டலத்தில் அந்த எல்லையிலிருந்து ஒத்து இருக்குது சின்னதம்பி இப்படி இருக்கேப்பா அப்படின்னாரு அதுக்கு மேலே அவர் போகல ஸ்டே ஆர்டர் வாங்கல ஆமாம் அது ஸ்டே உருப்படாதுன்னு அடுத்தோம் ஒழுங்கு அர்த்தம் சத்தம் ரொம்ப ஓட்ட மிக ஓட்டை இப்போ அதுவா அவங்க உடனே பார்த்தா உடனே சில பேரும் சொல்லி உண்மையாக இவருக்கு அடிமையின்றது பத்தெடுத்துன்னு சொல்லி இதுனா அடியேன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டார் லவர் பேக்க புரியும் அப்படின்ட்டார் பிடிச்சது தூக்கிட்டு வந்து இப்போ இவ்வளோ நேரம் என்ன நடந்திருக்காங்க பத்து மணிக்கு அந்த தொடங்கி இருந்தா பதினோரு மணி ஆகிருக்கலாம் பதினோரு மணி என்ன சரி ஐயா பெரியவரே நீர் வந்து எல்லாம் வென்றதெல்லாம் சர்தான இந்த ஊருக்கு உங்களுக்கு போட்டிருக்கேன் உண்மையான விட உண்மையான விட சொல்லப்பாரு ஏன்னா கோபம் எல்லாம் தெனிஞ்சு போச்சு அலிமையாயிட்டே முடிஞ்சு போச்சு என்ன சொன்னார் இங்க ஒருவரும் அரிய ராயில் ஒருத்தர் கூட தெரியாது நான் இருக்கலாம் அப்படின்னாரு ஏன் மையன்மாக்கள் தன்னுடைய அறிவினாலே அறிஞ்சிட முடியுமா அறிய முடியாது ராமசுவாமி ஒருவருமே இங்க யாரும் அறியல நீங்க எந்த வரும் சொன்னீங்க சரி வாரம் நான் என்ன போறேன் பதினோரு மணி பதினொன்று மணியாக பதினொன்னா இருக்கலாம் எல்லாரும் நாலு பேர் கூட அந்த அவையத்தாரும் போயிருக்கிறாங்க போனா இவர் போக அவர் போக கேட்டிருக்கலாம் திருவருள் துறையே புக்கார் திருவண்ணூர் இருக்கிற திருக்கோயிலுக்குள்ள அப்படி போனதான் போன உடனே வெளியில இருக்கவங்க என்னன்னு கேட்டா இது என்ன கோயிலுக்குள்ள போறா மனுஷன் வீடு காட்ட சொன்ன கோயிலுக்கு போறாரு அப்படின்னு சில பேருக்குள்ள வந்தா சில பேர் நின்னுட்டா வண்டியில ஆனாலும் அடிமை நிக்க முடியாது அடிமை கூட தான் போகணும் வேற வழி கிடையாது அடிமைப்பாவது இனிமேல் என்ன செய்ய முடியும் அது அந்த காலத்துக்கு எங்கிருந்தோ வந்தான் அப்படிப்பட்ட அடிமை அருமையான அடிமை பார்வையார் சொன்ன அடி மாதிரி அதெல்லாம் ரொம்ப அடிமையானாரு அவங்க கூட போனார் போனா முன்னையே போனார் இவர் பின்னே போனார் பின்னால் அவங்கள ரெண்டு பேர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க நின்றார் உன்னிய போனவர் போனவர் அப்படியே ஒன்னும் காண அப்பதான் இவர்கள் கணிப்பு கேட்ட கன்றுகோல் ஒரு அருமையான காலையில ஆறு முன்னால மாடு மேய்க்கிற காலம் இருந்தது மேற்குறவங்களா இருந்தாங்க புல் சடங்கு இருந்ததுல போயிடுதுனு வச்சுக்க போயிடுது எல்லாம் இறச்சிக்க ஆகட்டும் எப்ப தகுதியிலயோ அப்ப ஒழிச்சுடுவோம் அறுபதானா கூட ஒழிச்சு ஆங்களை கூட என்ன பண்ண போற அரிசி ரஷ்யா மாதிரி சீவை சீவே முருகா முருகா நீ தான் காக்கணும் அதனால முன்னெல்லாம் பசுமுல் சரை மாடு மேய்க்கிறதெல்லாம் இருந்தது இருந்ததுனால இந்த காலையில வந்து எட்டு மணிக்கு மாடு அழுத்திட்டு போனாங்கன்னா அப்ப எல்லாம் சிரிச்சு எல்லாம் மே இதெல்லாம் எ மா மா ஒரு நாலு மணி போலதான் வரும் காலையில அந்த கன்று பால் குடிச்சிட்டு அது சின்ன கன்று ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கன்று இருக்கும் அப்படியே வேற ஒன்னால வாயில புள்ளுகள்லாம் தீங்க தெரியாது அது நாலு மணிக்கு வருதுன்னு சொன்னா இதுக்கும் பசியும் இருக்கும் அதோடு கூட அம்மாவை பார்க்கல என்ன அதனால அங்க இருந்து வரும்போது அதுக்கு எப்படி இருக்கும் அந்த நாலு மூன்று மணி வரைக்கும் மேயும் மூன்று மணி ஆகிட்டு பாலும் சுறந்துடும் ரெண்டாவது கன்று நிப்பும் வந்துடும் தாய்க்கும் அதனால அங்க இருந்து ரொம்ப வேகம் வரும் அங்கேயும் வரும்போது அம்மா அப்படின்னு சொன்ன அப்படின்னு தாண்டிட்டு இருக்கேன் இங்க இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க ஏன்டா அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முல்லைப்பாட்டில் அப்படியே இருக்குது முல்லை பாட்டு இருக்கு முல்லை பாட்டுல அப்படி வந்து தாய் மாடு மேய போயிட்டான் கன்று இருக்குதான் கன்று வந்து என்னன்னு கேட்டா மணி மூணு மூன்று மணிக்கு எது கத்தா ஆரம்பிச்சிட்டு அம்மா அம்மானு என்டா அம்மா வரணும் இன்னு வரு தாயர் போல் வந்துருவாங்களா உங்க அம்மா வந்துடும் அருள் உள்ளங்கிறது நம்ம வீட்டு குழந்தை என்னவோ அதே மாதிரி கன்று அப்புறம் முல்லைப்பாட்டுல அதெல்லாம் போயிருச்சுங்களே சங்கலிக்கிறது அதனால வந்துதான் அப்ப இந்த அந்த மாடு கணித்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு சட்டம் போட்டதுன்னா அம்மானு இந்த கன்றுக்கு எப்படி இருக்கணும் கணிப்பு கேட்ட கன்று போல் தாய் அல்லது அம்மா தாய் பசு அவன் இனியானே எல்னாவல தருமான் பால்நினை தூக்கும் தாயினும் கால பரிந்துணி பாயியனுடைய அதனால அது தாய்ப்பசு கத்தணும்னு இந்த கன்று பசு எப்படி கதரும் அது போலி நீ யா வந்து ஆமா நான் அப்படி எல்லாம் கொண்டே மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனையே தடுத்தாண்டு அலுவலகன்னு கேட்டது உண்மையாச்சே நீயா சரின்னு ஒத்துக்கொண்டே நான் இப்படி எல்லாம் கிழித்தனேப்பா சித்தன் சொல்லு எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதான் கவலைப்படற அதெல்லாம் இடையில் போனது என்ன பாடுவேன் சென்னாரெல்லா இருந்து கொடுத்துட்டியாப்பா பட்டத்தை மீன்டா அதுவே அதனால அடியெடுத்து கொடுத்தது தான் சொன்னதே சொல்லுப்பா ரொம்ப அருமையா பாடிவேன் இப்ப என்ன மணி இருக்கேன் பதினொன்னு முக்கால் பன்னெண்டுக்குள்ளே இருக்கும் பன்னெண்டுக்குள்ள இருக்கும் சித்தா பேரை இப்ப நம்ம கலைமணி இருந்தாருன்னா ரொம்ப டெல்லியருமா பாடு பெருமான அருளாலா இதே சீர் பிரிச்சு பாடுற ஒரு காலத்துல பாடும் போது இந்த பாடும்போது லாலா என்று பாடிய காலம் இந்து போய் ரொம்ப அருமையாகவே சித்தா இந்த பெண்ணும் கிடக்கூடாது பண்ணும் கிடக்கூடாது அந்த சீரும் கிடக்கூடாது சித்தா பிறை சூடி பெருமானி அருளாலா மறவாதே கே மனத்து உண்மை இருக்கு ஆனா சீருக்கணுமா சரிதான் இருக்குது பாட்டு படிக்கின்ற பொழுது நீ எங்க வைச்ச ஒண்ணு என் மனதுல நீ வந்து தங்கின பையன் மனத்தை உண்மை வைத்தாய் எங்க இருக்கிற பெண்ணை தென்பால் வெண்ணி நல்லூர் அத்தா உணத்து ஆளாயி உனக்கு அடிமையாயிருந்தா அல்ல அல்லன்னு சொன்ன நீ அந்த பதிவு மூணு அப்படியே கடைசி பாட்டது அப்பா சொல்லுவாங்க நல்லூரல் துறையில் ஆரூர் எனும் பெருமானார்க்கு ஆள் அல்லேன் எனலாமே அந்த பத்து பாட்டிலையும் அடிமையாயிருந்தும் அடிமை அல்ல சொன்னேன் பெருமானி என்று சொல்லலாமா உண்மைக்கு புறம்பான செய்தி சொன்னேன் கிழிச்சரிஞ்சனே கிஸ்டான்னு சொன்னேன் கிருஷ்ணான்னு சொன்னேன் பெருமானி சொல்லி பாட்டு பாட்டு தேதியம் இதுதான் பெற வேண்டிய பரிசு இந்த உயிருக்கு ஊதியமாக எனக்குத்தான் நன்மை என்பது எனக்கு தெரியாமலே ஆனா என் நன்மையை நான் தீமையா கருணர்வு தந்து அமுதே குணப்பெரும் கடலி இன்று உன்னை யாதீனை அறிந்து என் சொல்லி பாடுங்க என முடிந்தாள் என்றெல்லாம் கேட்கலா பாடுவதற்கு காரணம் அந்த அல்லேன் எனலாமி அதான் அவருடைய உள்ள அப்பயோ அடுத்து அடிமையாயிருந்தும் அல்லன்னு சொல்லி சொன்னேன் இன்னைக்கு புறம்பானு சொன்னேன் பெருமா நீ அடிமைப்பா தாத்தாஜி கொடுத்துக்கான்னு சொன்ன அப்படிங்களா வணக்கம் எனக்கு தெரியாது மன்னிக்கணும் என்று சொல்ல இருந்தும்னி அல்லேனே இனிங்கிறது இப்பொழுது நடத்தம் ஆளாய் இருந்த அடிமையா இருந்தும் இனி இப்பொழுது நான் அல்லே நல்லானே அல்லேன்னு சொல்லாமா என்று சொன்னால் அருமையாக பெருமானின் பொழுது ஆட்கொள்ளப்பட்டு இப்ப வெளியில பத்தி அது வெளியில என்ன ஆனாங்க சபைக்கு வந்தாங்களா என்ன பேசினாங்க அதெல்லாம் ஏனைய வந்து தெரிவிக்காங்க இனி வரவேண்டி வரலாறு எங்கே அந்த பெண்ணை பற்றிய வரலாறு வேற இடத்துல நீதியெல்லாம் இருக்கு மணிமேல் அருமையா சொல்லப்பட்டிருக்க நேரம் ஆயிடுச்சு இருக்கு கணவன் இறந்தால் என்ன செய்வார்கள் அடிக்க சொல்லி இருக்க ஆனால் இப்ப கணவனும் இருக்கிறார் ஆனா திருமணமும் ஆகல சிலகவதியாரது ஒண்ணு இது ஒரு விதம் சிலகதியார் பண்ணி நடக்கல இது வந்து என்ன செய்வது மற்ற பிரச்சனையில மற்ற அவரோட இருந்துட்டேன் சில செய்திகளாம் நான் சடங்குகள் கூட அவரோட சேர்ந்து இருந்து ரெண்டு பேரும் பேர் காட்டுக என்றெல்லாம் காட்டிருக்கிறோம் திருமணங்கள் ஆகல ஆதலால் எனக்கு அவரே கனவை என்று சொல்லி அந்த கணவன் நாமத்திய சொல்லி நாவலூரர் நாவலூரர் நாவலூரர் நாவலூர் என்று சொல்லி அந்த பெண் வேறு பேரடைந்தார் நிறைவு படுத்த தப்பி இவர் அடுத்த மாதம் இப்ப நம்ம எல்லாரும் திருவண்ணூர்ல இருக்குதான் கல்யாண சாப்பாடு வேலை நீங்க சாப்பிடலாம் பாவம் எங்க இருக்குது இதுல காத்துக்கிட்டு இருக்குது அவங்க வீட்டில காத்துக்கிட்டு இருக்கு நேரம் காத்துக்கிட்டு இருப்பாங்க திருமண சாப்பாடாக அவரை இல்லத்திலும் போய் சாப்பிட்டு நாம் மகிழ்வோம் சொல்லி இம்மாதிரி எல்லாம் இந்த அமைப்பை எண்ணுகின்ற பொழுது நம்முடைய திருமணத்தினுடைய திருவள்ளி